இருபத்தி இரண்டு பதினைந்து நாய்களும் ஒவ்வொரு அனுபவ அம்சங்களையும் நாம் சிந்தித்து வருகிறோம் ஒவ்வொன்றுக்குள்ளும் பெரிய ஆழம் இருக்கிறார் வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தாலும் அதனுடைய விவரங்கள் அதிகமாக இருக்கிற ஆனால்தான் இப்படிப்பட்ட செயல் செய்கிறவர்கள் தேவண்டிய ராஜ்யத்துக்கு புறம்பாயிருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது நாம் இத்தனை வருடமாகியும் இத்தனை வருஷம் நாம் காணிக்கைகள் வருஷ கணக்காக நாம் பலவிதமான காரியங்களை செய்து போராடி பல காரியங்களை செய்துவிட்டு இந்த மார்க்கத்தை நம்பி நாம் வந்துவிட்டு கடைசியாக நாம் பரலூர் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஏமாளிகளாக ஏமாற்றப்பட்டவர்களாக வஞ்சிக்கப்பட்டவர்கள் போல போய்விடுவோம் இந்த விஷயத்தில் நாம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு ஆவியானவருடைய வார்த்தை விக்கிரக ஆராதனைக்காரர் இவைகள் அனைத்துமே வெளியரங்கமாக எழுத்தின்படி பார்க்கும் பொழுது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் ஆனால் ஆவிக்குரிய வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவைகள் நமக்குள் இருப்பதை நாம் பல விதங்களில உணர்கிறோம் வெளிப்படுத்தவர்களும் கொலை பாதகரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் விக்கிரக ஆராதனை நம்மை அக்னிக் கடலுக்கு கொண்டு போவதாக வேதம் சொல்லுகிறது ஒன்னு குருந்தியர் ஆறு ஒன்பது ஒன்று அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் பார்க்கும்பொழுது இவர்கள் இவர்கள் அக்கனி கடலுக்கு போகிறார்கள் இவர்கள் புறம்பே இருப்பார்கள் இவர்களுடைய வேத ஆதாரத்தின்படி பார்க்கும் பொழுது விக்கிரக என்பது ஒரு கொடிய துற்றமாக கணக்கிடப்படுகிறது ஒருவேளை சபையில் உள்ள ஒரு ஆள் அப்படி இருந்தால் அவனை என்ன செய்வது ஒன்னு குருந்தியர் ஐந்து பதினொன்று நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரர் எண்ணப்பட்ட ஒருவன் விபசார காரணாவது பொருளாசை காரணம் விக்கிரத ஆராதனை காரணம் உதாசனாயாவது வெறியனாய் கொள்ளை காரண இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது நாம் நம்முடைய சபையில வந்த பின்பு நாம் எல்லாரும் வீட்டுல பூஜை அறையா வச்சிருக்கிறோம் இல்ல ஏதாவது சிலுவையை வச்சு கும்பிட்டு இருக்கிறோமா இல்ல விட்ட ஏதாவது சாமி சிலைகளை வச்சு கும்பிட்டு இருக்கிறோமா இல்ல தாய் தகப்பனை வச்சு கும்பிட்டு இருக்கிறோமா இல்ல முன்னோர்ல வச்சு கும்பிட்டு இருக்கிறோமா நம்ம அப்படிலாம் ஒண்ணும் பண்றது இல்லையே என்னைக்கு இந்த மார்க்கெத்தில வந்துட்டோமோ என்னைக்கே நமக்கு விக்கிரகங்கள்லாம் உடச்சு தூக்கி எரிஞ்சு கிணத்துல தூக்கி போட்டவங்க இருக்கிறாங்க கடல்ல தூக்கி போட்டவங்க இருக்கிறாங்க குப்பையில சாக்கடையில தூக்கி போட்டவங்க இருக்கிறாங்க எல்லா போட்டோ வீட்டோ விக்கிரகத்தெல்லாம் தூக்கி வித்துட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படி பல பல விதங்கள்ல நாம் பார்க்கிறோம் அப்ப நம்ம நம்ம விக்ரகம் அப்படின்னா என்ன ஏசுவை காட்டிலும் நீ எதை அதிகமா நேசிக்கிறியோ அது உனக்கு விக்கிரகம் மனைவியா இருக்கலாம் உங்களுடைய புருஷனா இருக்கலாம் உங்களுடைய சொந்த பிள்ளைகளா இருக்கலாம் இல்லாவிட்ட ஊழியக்காரங்களா இருக்கலாம் இல்லாவிட்ட உங்களுடைய நண்பனாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஆளை நீ அதிகமாய் இயேசுவை காட்டிலும் எதை அதிகமா நேசிக்கிறாயோ அது உனக்கு என்னது விக்ரகம் அது காரா கூட இருக்கலாம் பணமா கூட இருக்கலாம் டிரெஸ்ஸா கூட இருக்கலாம் உன் தலைமுடியா கூட இருக்கலாம் உன்னுடைய வீடாக கூட இருக்கலாம் நிலமா இருக்கலாம் இல்ல பிசினஸ் இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எதுக்கு நீ அதிக இயேசுவை காட்டிலும் எதற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு என்னது நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க உங்களுக்கே தெரியும் அப்படி கொடுக்கும்போது அது ஒரு விக்கிரகமாக உங்களுக்கு மாறிவிடுகிறது அதை பார்க்காம இருக்க முடியாது அந்த ஆள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது அந்த ஆள் பேசலன்னா செத்து போன மாதிரி நீங்க உட்காந்துருப்பீங்க அந்த ஆள் பேசலன்னா தற்கொலை பண்ணுவேன் அந்த ஆள் பேசலன்னா கையை கிழிச்சுக்குவீங்க அந்த ஆள் பேசலன்னா வீட்டை விட்டு ஓடிடுவீங்க அந்த ஆள் பேசலன்னா கம்பெனியை ரிசைன் பண்ணிடுவீங்க அந்த ஆள் பேசலன்னா ஊழியர் தொட்டு போயிருவீங்க சவைக்கு வர மாட்டீங்க இப்படி எதை நீங்கள் கிறிஸ்துவை காட்டிலும் அதிக முக்கியத்துவப்படுத்துகிறீர்களோ அது உங்களுக்கு என்னது அது உங்களுக்கு விக்ரகம் அப்படி ஏதாவது விக்ரகம் இருக்கா உங்க வீட்டில் இருக்கா இருந்த அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்தாலும் பண்ணிடுங்க கலாத்தியர் அஞ்சு இருபதின் படி இது மாம்சத்தின் ஒரு கிரியை விக்கிரத ஆராதனை பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபம் இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் சரி இப்ப நம்ம ஆவிக்குரிய காரியத்துக்கு நாம் திரும்புவோம் எந்த வீட்லையும் முருகர் சிலையோ அனுமான் சிலையோ எல்லாம் இருக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை மூட்டை கட்டி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க பரண்டில் கிடக்கா லப்டில் கிடக்கா எங்கேயாவது கிடக்குதான்னு பாருங்க இவைகளை உள்ள வச்சுக்கிட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க அவைகள் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு போராட்டங்கள் நிச்சயம் இருக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விசுவாசி இன்னொரு அவங்க தம்பி வீட்டுக்கு போனாங்க புருஷனு மனைவியும் அங்க வீட்டுல தங்கி இருந்தா அந்த சகோதரி நைட்டு ஜெபிச்சுட்டு படுத்துச்சு ஒரு ஆவி வீட்டுக்குள்ள வர்றது மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா அதை அப்படியே அப்படியே அப்படியே போய் போய் போய் போய் உள்ரூம்குள்ள போய் பெட்ரூம் குள்ள போய் அழகா பீரோக்குள்ள போயிடுது இது அப்படியே ரூட்டை பார்த்துட்டு காலையில புருஷன்ற சொல்லிச்சு எங்க உங்க தம்பி வீட்டுல ஏதோ ஒரு ஆவி வருதுன்னு இவர் சொன்னார் உ வேலையை பாரு வந்திருக்குது ஒரு நாள் இதில் ஆவி ஈவின்னு சொல்லி அவன் சிஎஸ்ஐ நம்ம பிந்தை பந்தை கோயில் என்னத்தையா சொல்லிவிடாது அப்படின்னார் ஆனாலும் அது சொல்லிச்சு கடைசியில் அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒரே டவுட் ஏன்னா அவங்க சிஎஸ்ஐயில் ரொம்ப தீவிரமானவங்க விற்கிறகம் நம்ம இதுக்குள்ளே இந்த நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அதுவும் கரெக்டாக பெட்ரூம்குள்ளே போய் அதுவும் கடைசியில் எங்கே போய் நிற்குது பீரோக்குள்ளே போய் எப்படி நிற்கும் உடனே போட்டு பீரோ ஃபுல்லாக ஆராய்ச்சி பீரோ ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணால் அவங்க பிஹெச் ஒர்க் பண்றவங்க அவார்டு அந்த அவார்டு என்ன இருக்கு ஒரு சொரூபம் அரைஞ்சிருக்கு இந்த ஆவி எங்க தான் போது அவார்டுக்கு போல அங்க ஒரு ஸ்வரூபம் இருக்கு எது அதனுடைய படம் இருக்கு அதுக்கு வருது கரெக்டா கரெக்டா வருது பாத்தீங்களா அதனால இதுலேருந்து நம்ம விளங்கி கொள்றது என்னன்னா எந்த ஒரு சொருமும் இருந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட் போய் என்ன செய்யும் உன் வீட்டில் உட்காந்துக்கும் சரிப்பா அது தலைவரிச்சு ஆடும் உனக்கு எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது அது ஓர் ரூம்ல தான் இருக்கும் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் முதலாவது எபேசியர் ஐந்து ஐந்து ஆவிக்குரிய விக்ரக ஆராதனை அசுத்தனாயது விக்கிரகாராதன் தேவனுடைய ராஜ்யமாகிய பொருளாசை காரன் விக்கிரக ஆராதனை பொருளாசையோடு இணைத்து சொல்லப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அங்கு இருக்கிறது பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை நினைப்பூட்டுகிறார் விக்கிரக ஆராதனைக்காரன் ஆகிய பொருளாசைக்காரன் இவர்கள் தேவண்டிய ராஜ்ஜியத்தை சுதந்திரிப்பது இல்லை பொருள் ஆசை நமக்குள்ள இருக்கிறதா பொருள் தேவை ஆனால் பொருள் ஆசை நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நிலம் தேவைதான் வீடு தேவைதான் ஆனா அதுக்காக அதுவாட்டுக்கு வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கணும் இருக்கணும் ஏமாத்தி பிடிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது பொருளாசை பொருளாசை என்பது அது ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது நம்மில் எத்தனை பேர் பொருளாசைக்காரர்களாக இருக்கிறோம் நமக்கு வந்து ஆசைகள் ஒரு லிமிட்ல இருக்கணும் இல்லாவிட்டாலும் ஆசை இச்சைகளை சிறுவையில் நாம் என்ன செய்யணும் அரைந்திருக்கணும் இப்ப பாருங்க அநேகர் கடன்காரர்களாய் மாறினதுக்கு காரணம் என்ன சாப்பாடு இல்லாம கடன்காரங்களாக ஆயிட்டாங்களா இல்ல டெவலப் பண்ணணும் டெவலப் பண்ணணும் டெவலப் பண்ணணும் இருக்கணும் மரியாதையா இருக்கணும் இப்படிதான் அவங்க எதை வாங்கிட்டே போறாங்க கடன் வாங்கிட்டே போறாங்க சோத்துக்கு இல்லாம நீ கடன் வாங்கிட்ட ட்ரெஸ்ஸுக்கு இல்லாம கடன் வாங்கிட்ட வேற வழி அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா கத்திரிச்சியம் உனக்கு அதை திருப்பி கொடுத்து உன்னை ஆசீர்விச்சு தூக்கிட்டு வருவார் ஆனா நாம வாங்கி இருக்கிறது எல்லாமே ஆசைகள் நம்ம டெவலப் பண்ணணும் முன்னேறணும் அது நல்லது ஆனா அதுக்கு தேவன் உனக்கு ஆசீர்வதிக்க பொருளாசை பொருளாசையை அடித்தேன் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபம் மூண்டு நான் அவர்களை அடித்தேன் ஆண்டவற்ற அடிவிள் ஒரு பல காரணங்களிலே ஒரு காரணம் பொருளாசை என்னும் அக்கிரமம் பொருளாசையை இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது அக்கிரமம் என்று சுட்டிக்காட்டுகிறது பொருளாசையை விக்கிரக ஆராதனை என்று சொன்னதான வேதம் பொருளாசையை அக்கிரமம் என்று சொல்லி அதற்கு தேவன் அடிக்கிறார் என்கிற ஒரு நியாயத்திற்பை வேதம் சொல்லுகிறது அதனால நமக்கு இந்த நாட்களில இந்த பொருளாசையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் நீங்க பாருங்க எரிகோவை மேற்கொள்ளும் முடியாத ஜனங்கள் போன போது அங்க நடந்த சம்பவம் என்ன அங்க உள்ள பொருட்களை நீங்கள் எடுக்க வேண்டாம் அதுதான் கொடுக்கப்பட்ட கட்டளை ஆனா இந்த ஆகான் என்ன செஞ்சான் அவனுக்கு அந்த சால்வையை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்ணே தெரியல எடுத்தாலும் தப்பு எடுத்துக்கொண்டு வந்து காட்டினாலும் தப்பு எடுத்துட்டான் எடுத்து அழகா கொண்டு போய் எங்க வச்சிட்டான் யூஸ் பண்ண முடியாதுல்ல பார்த்த உடனே கேட்பாங்க நீ எங்க வாங்கின இது எங்க இருந்து எடுத்த எரிக்க எடுத்துட்டியோ அப்படின்னு கேட்டுருவாங்க அதனால மண்ணுக்குள்ள பொறிச்சு வச்சுட்டா பொண்ணு வெள்ளி ஒரு சிலருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு ஒரு பெண்ண பிடிச்சோம் திருடுன்னு சொல்லி அவ கையில ரெண்டு செல் இருந்துச்சு மூணாவது ஒரு செல்லை திருடிட்டா ஏன்னு கேட்டா அவளுக்கு பார்த்த உடனே அது மேல என்ன வந்துருச்சு ஆசை அவளே சொல்றா அறிக்கை சொல்றான் என்ன பண்றது அவங்க கையில தான் நம்பிதான் பேக்க கொடுத்துட்டு போனாங்க அதை பார்த்த உடனே எடுத்துரு எடுத்துரு எடுத்துருன்னு பெரிய போராட்டம் ஆயிருச்சு எடுத்துட்டேன் பொருளா செய்யிருக்கா வீட்டில எவ்வளவு பொருட்கள் தெரியாம ஏழு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு இப்பமே பொருள் சேர்த்து வைக்கிறாங்களா இப்பவே கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி உருட்டி பருட்டி புருட்டி ஒரு வீட்டில் ஒரு கடன் பயங்கர வட்டி கடன் அடைக்க முடியல அது ஊழியக்காரங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஊழியக்காரங்க சேர்ந்து காசு போட்டு ஒரு இருபதாயிரம் ரூபா ஒரு கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு நாலு ஊழியக்காரங்க பேசினாங்க அதுல நானும் ஒரு ஆள் ஆளுக்கு அஞ்சாயிரம் போட்டுருவோம் சரி போட்டுருவா கொடுத்துடலாம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டப்படுது பட்டுன்னு ஒரு ஊழியக்காரர் அந்த நாலு பேர்ல ஒரு ஆள் எதுக்கு கொடுக்கணும் ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னாரு ஜஸ்ட் ஹெல்ப் பா ஹெல்பா அந்த வீட்டில் இருக்கிற டிவியை முதல்ல விக்க சொல்லு வித்து முதல்ல கடன் அடைக்க சொல்லு மிச்ச கடன் செய்யலாம் காசு பழிச்சு எல்லாருக்கும் அவங்களுக்கு கடன் இருக்கு அடைக்கலாம் அந்த அறிவு நம்முடைய ஆளுங்களுக்கு இல்ல இருக்கிறத நீ கிளியர் பண்ணு பொருளாசை ஒரு விக்கிரகம் ஆகான் அதை எடுத்தது பொழுது அவனுடைய வாழ்வு மண்ணாகி போனது நீதிமொழிகள் பதினைஞ்சு இருபத்தி ஏழை பார்க்கும் பொழுது தன் வீட்டை கலைக்கிறான் அவன் லைஃப் உடைக்கிறதே பொருளாசான் அதை பண்றேன் இதை பண்ற அகல கால் வச்சிருவாங்க கொடுக்கிற தெய்வம் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அன்றோடைய ஆசீர்வாதம் ஒரு மனு தடுக்க முடியாது போயிடும் போயிடும் உலக பிரகாரமா கூட பிரச்சனைகள் உண்டாகும் கடன் ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர் எல்லாம் போச்சு கடன் அது பாட்டுக்கு வாங்கிடுறத தயவு செய்து யாரது உதவி என்ற பெயர்ல உங்கள்ட்ட வந்தா தயவு செய்து கடன் வாங்கி செய்ய அம்மாவோ உங்கனோட அக்காவோ தங்கச்சியோ யாரு வந்து உதவி கேட்டாலும் என்ன செய்ய கூடாது வெளியறங்கமா சொல்லு என்கிட்ட இல்ல உன் கிரேடு ஒண்ணு குறைஞ்சு உடனே அவங்க சொல்லுவாங்க நாங்க கேட்டா யாருமே தரமாட்டாங்க நீயாவது கேட்டு வாங்கித்தான் உடனே போட்டு வாங்கி கொடுத்துட்டு திருப்பி இங்க வீட்டுல சமாதானம் இல்லாம அதை அடைக்க முடியாம அவங்கள போய் கேட்கும் போது அவங்களுக்கு அவங்களே ஏற்கனவே இல்லாம கேட்கறாங்க தயவு செய்து கடன் வாங்கி இருக்கா குடு அது தப்பு கிடையாது கைமாறு கருதாமல் என்ன செய் கடன் கொடு கைமாறு கருதாமல் கடன் கொடுன உடனே அடுத்த நாளுக்கு போயிட்டு ஐயோ தரமாட்டேக்கறான் தரமாட்டேக்கிறான் தர மாட்டேங்கிறான் தர மாட்டேங்கிறான் பாஸ்டர் நீங்க வாங்க எதுக்குதான் பாஸ்டர் ஜிபா போட்டிருக்காரு அவங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் யோசிக்கணும் நீங்க பாட்டு கடன் வாங்கும் போது யாரை கேட்டு கொடுத்தீங்க யாரை கேட்டு வாங்கினீங்க சீட்டு பிடிக்கிறீங்கன்னு தவறு பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் வாழ்க்கை ஆடி போகும் அடுத்ததாக பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவைகளாகிய பரிசெயரும் பண்ணினார்கள் பரியாசக்காரனுக்கு பரியாசம் பண்றவங்க பரிசெயர்னு சொல்லிருக்க அந்த பரிசெயருக்கு ஒரு வார்த்தை பொருளாசைக்காரராகிய பரிசெயர் பரிசெயர் பத்தி நீங்க பைபிள படிச்சீங்க பரிசெயரை போட்டு ஏசு கிருசு வருத்தம் எடுத்துட்டாருங்க பரிசேயரை பார்த்தாலே அவர் யாருக்கு ஆவாது அவரை பார்த்துட்டாலே ஏதாவது கொலை செய்ய நினைப்பான் பார்த்த உடனே இவர் சூடாகி பரிசெயரே உனக்கு ஐயோ வெள்ளை கல்லரை அவனை அங்கேயே குழி தோண்டி பொதிச்சிருவார் ஆனா பைபிள் சொல்லுகிறது பொருளாசைக்காரராகிய பரிசேயர் பரிசேகருடைய பிராக்டிஸ் என்ன நான் தசம் வாங்க கொடுக்குறேன் நான் தசமும் வாங்க கொடுக்குறேன் நான் தசமும் வாங்க கொடுக்குறேன் நான் தசமும் வாங்க கொடுக்குறேன் இந்த பாட்டு அடுத்து வாரத்துல ரெண்டு தரம் உபவாசம் எடுக்கிற ரெண்டு தரம் உபவாசம் எடுக்கிற ரெண்டு தரம் உபவாசம் எடுக்கிற நீ எழுபத்தி ரெண்டு தரம் எடுத்தா கூட சொல்லக்கூடாது நீ எடுக்கிற உபவாசம் யாருக்குமே நிச்சயக்கூடாது நீ பரிசையினை போல உபவாசம் எடுக்கும் பொழுது எப்படி இருக்காதே முகவாடலாய் இராதே உன் முகத்தை கழுவி நல்ல எண்ணெயை தேய்ச்சிட்டு வா அப்படிதான பைபிள் சொல்லுது நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதே அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் தங்கள் முகங்களை வாடப்பணு அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு எப்படி உபாசத்துக்கு வரும்போது எப்படி வரணும் பரட்ட மாதிரி வரக்கூடாது உலகமே கப்பல் எல்லாம் கவுந்து போய் வாழ்க்கை கவந்து போன மாதிரி எல்லாம் அப்படியே தூங்கி அனுச்சு வரக்கூடாது அழகாக எண்ணெயை தேய்ச்சி முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷா இப்பந்தான் சாப்பிட்டு வர்ற மாதிரி வரணும் தெளிம்பா இல்லைன்னா நீ வீட்டுக்கு போய் கூப்பிட விழுந்தீன்னா அவங்க பாத்தியா அதான் உபவாசம் எடுக்காதேன்னு சொன்னேன் அப்படிமாங்க உபவாசம் எடுக்கும் பொழுது பரிசையினுடைய உபவாசம் வெளியே சொல்லிக்கிட்டே இருப்பான் தசவங்க கொடுத்துட்டு அதை சொல்லிக்கிட்டே இருப்பான் தானாவே புலம்புனானா பைபிள் அப்படித்தான் சொல்லிவிடு தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாள் தனக்குள்ளேயே நான் அவன மாறி இல்லை இவன மாதிரி அவன மாறி இல்லை அவள மாறி இல்லை இவ்வளவு மாதிரி இல்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் ஆனா சொன்னது என்னது வாரத்தில் ரெண்டு உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் நினைசுகிறேன் தசவபாகம் கொடுக்கிறேன் தசவ பாகமா அவன் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா போய்கிட்டு இருக்கான் வெளியேதில்லாம போயிட்டே இருக்கான் அதனால நம்முடைய ஜீத்தில் பொருளாசை ஒரு பரிசையினுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் சாமுவேடைய பிள்ளைகளுடைய அவ்வளவு சரியில்லை அவங்க வந்து பொருளாசையில் இருந்தாங்க அதனாலதான் ஜனங்கள் ராஜாவை கேட்டாங்க ராஜாவை கேட்டதுக்கு காரணம் இதுதான் அவர்கள் பொருளாசையில் சாய்ந்தார்கள் ஆனா சாமுவேல் ஒரு அருமையான மனுஷன் அவன் ஒரு பொருளுக்கூட ஆசைப்பட மாட்டான் அதே மாதிரி ஆபரகாமன் நீங்க பாத்தீங்கன்னா சோதாமியின் ராஜாவை மீட்டு கொண்டு வந்து விட்ட உடனே சோதாமியின் ராஜா சொல்றான் ஜனங்களை மட்டும் என்ட்ட கொடுங்க மற்ற பொருள் எல்லாம் நினைச்சுக்கங்க நீங்க வச்சுக்கோங்க ஆண்டவர் தான் ஐஸ்வரிய நினைச்ச கூடாது சொல்லவே கூடாது ஆபரகாமை நான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடி ஒரு ஒரு செருப்புடைய வார் கூட எனக்கு வேண்டான்னு சொன்ன அப்படி பொருளாசையை வெறுத்ததுனாலதான் அவனை கத்தர் இடம் கொள்ளாமல் போக முட்ட ஆசீர்வதித்து அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க முடியாத செய்து அவனை சீமானாய் மாற்றினார் சாமுவேலுடைய வாழ்க்கை அருமையான வாழ்க்கை ஒன்னு சாமுவேல் பனிரெண்டு மூன்று நாலு இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சன்னிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கன் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண்சாடைய சொல்லுங்கள் திரும்ப கொடுப்பேன் என்றான் அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றான் அருமையான ஒரு தகப்பனுக்கு பிறந்ததெல்லாம் கேடு பிள்ளைங்க அப்படித்தானே சில விசுவாசிகள் பாருங்க அருமையான விசுவாசிகள் அவங்கள மாதிரி விசுவாசிகள் சபையில பார்க்க முடியாது சபைக்கு தூண்கள் ஆனா அவங்க பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிப்பாய் மாறி போய் நிற்கும் ஐனிக்கேயுடைய பையன் அருமையான விசுவாசி ஊழியக்காரன் அப்படிதானே லோவிசால் ஐனிக்கேயால் இதெல்லாம் ஒரு விசுவாச சந்ததி ஆனா சாமுவேலுடைய விஷயத்த பாருங்க சாமுவேல் அருமையான மனுஷன் அம் அவனுடைய காசு அதனால பாருங்க அடுத்து அவன் பிள்ளைங்க நியாயாதிபதிகளாய் மாற முடியாத ஒண்ணும் கத்தர் அந்த ஊழியத்தையே எடுத்துட்டு ராஜாக்களை கொண்டு வந்துட்டாரு ஜனங்களே சொல்லிட்டாங்க இவனுங்களாம் வேண்டவே வேண்டான் தயவு செய்து பொருளாசை உங்களுடைய சந்ததிகளை கெடுத்துவிடும் மார்க் ஏழு இருபத்தி இரண்டின் படி இது இருதயத்தில் இருந்து புறப்பட்டு தீட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி களவுகளும் பொருளாசிகளும் துஷ்ட தனங்களும் இதெல்லாமே இருதயத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் சக்தி கொலோசியர் மூன்று ஐந்தின் படி விபசாரம் அசுத்தம் மோகம் துரியீச்சை விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் இது நம்முடைய அவயவங்களே இருக்கு மாம்சத்திற்குள்ளேயே இருக்கு அது வாங்கிடணும் இதை வாங்கிடணும் அதை எப்படியாவது வாங்கிடணும் ஏமாத்திடணும் எப்படியாவது புடிங்கணும் எடுத்துடணும் இன்னும் ஏழு வாங்கிக்கலாம் நம்ம வீடுகளில் பாருங்க கிறிஸ்துமஸுக்கு எனக்கு டிரெஸ் எடுத்ததே தரவில்லை வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது சாரி இருக்கும் ஆனா எது வாங்கி தரலன்னு சண்டை சரி அந்த நூத்தம்பதுல ஒரு பத்தாவது ஒரு ஏழைகளுக்கு அது கிழிஞ்சி தும்ப ஆன பிறகு யாருக்காவது கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்த மெட்ராஸ்ல நான் இருக்கும் போது சில விசுவாசிகள் தங்க பிள்ளைகளுக்கு பர்த்டேபிக்க வருவாங்க ஜெபிக்கும் போது தாம் பிள்ளைக்கு என்ன டிரெஸ் எடுத்தாங்களோ எவ்வளவு காஸ்ட்லியா எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு பீஸ் கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்துட்டு ஏழைகளுக்கு கொடுங்கன்னு போயிடுவாங்க தாம் பிள்ளை தன்னை போல பிறனை நேசிப்பது தாம் பிள்ளைக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து இதே மாதிரி உள்ள பிள்ளைகளுக்கு யாருக்காவது நம்ம எப்படி கொடுப்போமா ஒரு நாள் ஒரு பேக் கொண்டு வந்து ஒரு அம்மா கொடுத்துச்சு இந்த துணி ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கற கிழிஞ்சு போனது கொடுக்கூடாது பெஸ்ட் என்ன செய்யணும் அவனுக்கு எதை செய்கிறீர்களோ இந்த சிறியனுக்கு ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை வசனம் தெரியுமா அதை எனக்கே செய்தீர்கள் அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் ஆவிக்குரிய ஜீவி வந்துட்ட பிறகு நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் இது மாம்சத்தின் ஒரு கிரியை ரெண்டு பேதரு இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உறுாதைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் பொருளாசையில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் பொருளாசையில் ஒருத்தன் பழகுனா அதுலேயே சக்குனு சக்குனு சக்குனு சக்கணும் அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணணும் அதை பண்ணுன்னு அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு சிலரெல்லாம் பாருங்க பணம் ஆசையில் ஓட்டி ஓட்டி ஓட்டி ஓட்டி ஓட்டி ஓட்டி ஃபுல்லாக ஓட்டி ஓவர் டைம் தான் கோயிலுக்கும் என்ன ட பார்த்தா டபுள் கிடைக்குது போட்டால் அதை ஒருத்தன் செத்து போய் பரலகுத்துக்கு போனான்னா நாற்பது வயசுலேயே செத்து போயிட்டான் செத்து போய் பரலகுத்துக்கு போனானா அங்கே போன உடனே கேட்டாரா அங்கே போன உடனே ஒன் சொன்னானா என்னை நாப்பது வயசுலயே எடுத்துட்டீங்களே எப்பா நீ ஓட்டி பார்த்து முடிச்சுட்டாப்பா அறுபது வயசுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் அதனாலதான் உன் டைம் முடிஞ்சு போச்சுன்னு எடுத்தோண்ணா எப்படி அதனால நீங்க ஓட்டி பார்க்க கூடாதுன்னு இல்லை நாங்களே ஓட்டிக்கே போமே டைம் இல்லை அப்படியா கோயிலை விட்டுறது ஜபத்தை விட்டுறது உபவாசத்தை விட்டுறது நல்லது கெட்டத விட்டுறது ஒரு விசுவாசி ஒண்ணும் போறதில்ல அப்படியே அப்படியே மூழ்கி கடைசில பரவத்தை விட்டுட்டீங்க பொருளாசையின் பழகின சாபத்தின் பிள்ளைகள் லூக்கா பனிரெண்டு பதினைந்தின் படி எச்சரிக்கையாயிரு பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று விக்கிரகாரோடு ஒப்பிட்டு நிருபங்கள் சொல்லுகிறது இயேசு சொல்லுகிறார் இரண்டாவதாக ஒன்னு சாமுவேல் பதினைந்து இருபத்தி 23 இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டம் பண்ணுல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரி நம்முடைய ஜீவியத்தில் முரட்டாட்டம் இருக்கக்கூடாது நம்ம ஊழியர்களாக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் ஆனா முரட்டாட்டம் இருந்தா பைபிள் அதை வந்து ஈக்குவல் பண்றது ஈக்குவல் பண்ணுது எதோட என்னை ஈக்குலாக்குதே விக்கிரக ஆராதனையோடு முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி அப்ப நம்முடைய ஜீவியத்தில் நம் முரட்டாட்டத்தில் இருக்கிறோமா ஒரு சிலருடைய குணமே முரட்டாட்டமா இருக்கும் ஒரு சிலருடைய இருதயமே முரட்டாட்டமா இருக்கும் ஒரு சிலருடைய வழிகளே முரட்டாட்டமாக தான் இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் அப்படி அமைஞ்சிருது யார் என்ன சொன்னாலும் சரி அந்த செய்து நீரகாரத்தை விட்டு புறம்பே வந்து விடுவாய் ஒன்னு பேதே இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வேலைக்காரரை அதிக பயத்துடனே உங்கள் எஜமான கீழ்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்படிந்திருங்கள் முரட்டு குணம் அது ஒரு கேரக்டர் ஒரு சிலருக்கு அது ஒரு அப்படித்தான் இருப்பாங்க வேலையிலும் அப்படித்தான் இருப்பாங்க தொழிலும் அப்படித்தான் இருப்பாங்க பிசினஸ்லயும் அப்படித்தான் இருப்பாங்க சபையிலையும் அப்படித்தான் இருப்பாங்க ஊழியத்திலையும் அப்படித்தான் இருப்பாங்க மனைவிட்டையும் அப்படித்தான் இருப்பாங்க புருஷன் அப்படித்தான் இருப்பாங்க பேரண்ட்ஸையும் அண்ணன் மீட்டையும் அப்படித்தான் இருப்பாங்க அது ஒரு சிலருடைய குணம் நமக்கு எப்படி இருக்கா நீங்க சொல்லுவீங்க அது என் பழக்கம் அது உன்னுடைய விக்கிரக ஆராதனை அடுத்ததாக ரெண்டு நாலு அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திர இருதயமே முரட்டாட்டமா இருக்க முரட்டாட்ட இருதயம் உள்ளவர்கள் அதனால அவங்களுடைய எண்ணங்கள் அவனுடைய தோற்றங்கள் அவனுடைய விருப்பம் எல்லாமே முரட்டாட்டமா தான் இருக்கும் ஒரு சிலர் பாருங்க போய் சொன்னா அவங்க அடிச்சிருவான் தோரத்திடுவான் செயல்பாடு இருதயமே எப்படிதான் இருக்கும் எதை பேசினாலும் விதண்டாதமா பேசுறது முரட்டாட்டமான இருதயம் நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நியாயாதிபதிகள் நியாயாதிபதி மரணமடைந்த அவர்கள் திரும்பி பின்பற்றவும் சேவிக்கவும் தங்கள் பார்க்கலையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள் அவருடைய வழிகளே முரட்டாட்டம் அவன் இப்படித்தான் போவான் அவனுடைய தயவு செய்து நம்ம இப்படி இப்படிலாம் நம்முடைய முரட்டாட்டங்கள்ல நம்முடைய குணங்கள் நம்முடைய வழிகள் நம்முடைய ஹதயத்தின் நினைவுகள் எல்லாமே ஒரு ரஃபாக ரூடா ரொம்ப ரூட்னஸ்ஸா இல்லாவிட்ட ஸ்டபர் நேச்சராக ஒரு மாதிரி ரொம்ப முரட்டத்தனமாக இருந்தோம்னா முடிவு நல்லா இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம பழக்கக்கூடாது விஸ்வாசி ஆகிட்ட பிறகு அதை விடணும் பொண்ணு சாம்புவில் நீங்கள் பார்க்கும்போது அவன் முரடன் சந்ததி சந்ததி அவன் அருமையான முரடன் யார் என்ன சொன்னாலும் என்ன உடனே சீறிடுவான் ஒன்னு சமுவேல் இருபத்தி அஞ்சு மூணு 2 மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது அந்த மனுஷன் நல்ல தாய்தன் நல்ல முன்னோர்கள் நல்லா இருக்கு ஆனா இவன் புத்தி எப்படின்னா முரட அவன் மனைவி போயிச்சான வேலையை பார்த்து அமைதியா இருமா வேலைக்காரன் போயிச்சான போட வேலையை பார்த்து போடாம தாவிதின் விளையாட்கள் வந்தா துரத்தி விட்டுருவான் ஓடி ஓடிக்கிட்டே வராது ஒன்னும் தர முடியாது ஓடு அப்படிமா அப்பதான் வேலைக்காரங்க போய் சொன்னாங்க அபிகாய்கிட்ட இந்த ஆள் பண்ற சேட்டைக்கு நிச்சயமா பிரச்சனை வரும் சீர்றான் பாம்பு மாதிரி சீர்றான் நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொன்னாங்க மொரட்டத்தினத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு அதனால இந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏசாய முப்பது இரண்டு ஏசாயா ாலேகவும்ியரட்டாட்டம்னங்க அவங்களுடைய இலக்கு சியோன் அல்ல எரிசிலேம் அல்ல அவங்க எங்க போறாங்க திரும்ப எகிப்துக்கு தான் தான் போடுறான் முரட்டம் உசிலே கொண்டு போகாது இலக்கு மாறி வேற டெஸ்டினேஷன் அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கிடுவ அது என்னது இந்த விஷயத்தில் எந்த சாமிக்கு போய் படையல் வைக்க போறதில்லை எந்த நமஸ்கரிக்க போறதில்லை கையெடுக்க போறதில்லை விக்ரகம் முரட்டாட்டம் அடுத்ததாக மூன்றாவது ஒன்று பேரு நான்கு மூன்று சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான ஒரு வார்த்தை சொல்றார் அந்த பழைய நாட்கள்ல நமக்குள்ள காம விகாரம் மதுபானம் களியாட்டு வெறி இவைகளாகிய அருவறுப்பான விக்கிரக யாராவது தயவு செய்து திரும்ப போய் இந்த சிகரெட் குடிக்கிறது பீடி குடிக்கிறது பீர் குடிக்கிறது ஒரு பையன் அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன் அந்த பையனுடைய அக்கா சொல்லுது அவனை கேளுங்க என்னடா தம்பி இங்க வாடனா அவன் அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வரவே மாட்டேங்கிறான் வாடா இங்க வா இங்க வா என்ட பேசு அப்படின்னா இல்ல நான் இங்க இருந்தே பேசுறேன் நான் இங்கே இருந்தே பேசுறேன் இங்கிருந்தே பேச கடைசியில் கேட்டா என்னன்னு கேட்டா காலேஜ் பஸ்ட் இயர் போயிருக்காரு அங்க உள்ள பசங்க சொல்லிருக்காரு பழச்சாறு எப்படி இருக்கு புது வெளிப்படுத்தல் ஒய்ணும்தான் பழச்சாரு அப்படிதானே திராட்சரசு குடிச்சா ஹெல்தா இருக்கும் அதனால இன்னைக்கு இவரு குடிச்சிட்டு வந்திருக்காரு அதனாலதான் எங்க வரமாட்டேக்கிறான் அந்த ரூம விட்டு இங்க கிட்ட வரமாட்டான் இப்படி யாராவது இருக்கீங்களா மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு ஒரு விசுவாசியை நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பர் நல்ல மனுஷன் ஆனந்த கண்ணீர் புளியும் தேசம் மதில்ங்கிற பாட்டை அப்படியே எந்திரிச்சு நின்று அந்த பாட்டு போக்க பார்த்து பார்த்து அழுது அழுது பாடுவார் அவர் வீட்டுக்கு போனேன் மஞ்சக்காமலை என்ன திடீர்னு மஞ்சக்காமலைன்னு எல்லாருக்கு காரணம் இருக்கு மஞ்சகமாலைக்கு உனக்கு வந்ததுக்கு உனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு சொல்லுங்கன்னு அவர் வந்து ஒரு பெரிய ஆபிசர் மில்டரியில ரிட்டையர்ட் ஆயிட்டார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நார்த்துல இருந்து எங்க வந்திருக்கான் சென்னை வந்திருக்கான் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கெட் டுகெதர் பண்ணியிருக்கான் அங்க இவர் பழைய குடிக்காரே எப்ப ரசிக்கப்பட்டு நல்லா இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெக் அப்படின்னு சொல்லியிருக்கான் அடிச்சிட்டாரு அவன் போயிட்டான் இங்க மஞ்சகம் மேல சேர்ந்து வந்துருச்சு ஆண்டர் ருட்டுருவாரா நான் தப்பன் டம்பாஸ்டர் இதுக்கு காரணம் எனக்கு தெரியும் நான் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஏனென்றால் நீங்கள் நீங்களே தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனவனை கெடுப்பார் வீட்டுக்கு போனேன் அவன் வீட்டுக்கு போனேன் இவன் வீட்டுக்கு போனேன் சாராயம் குடிச்சா பாவம் கல்லு குடிச்சா பாவம் இல்லைங்கிறான் இப்ப புதுசா இப்ப ஒரு கான்செப்ட் கொண்டு வருவான் ஜூஸ் குடிங்க அதை குடிங்க இன்னைக்கு காலேஜி பசங்கள்லாம் என்ன லெவல்ல வந்துட்டான் போடுத்து பொடி போடுறது என்ன எவ்வளவு போதைகள் இருக்கு ஒரு ஊழிய கட்ட ஒரு பையன் பேசிக்கிட்டே இருந்தான் திடீர்னு சாரி எக்ஸியூஸ் மீ அப்படின்ட்டு வெளியே போயிட்டான் பேசிக்கிட்டு போது வெளியே போயிட்டான் என்னைய போய் நீ பாரு என்ன பண்றான் பாரு நான் போய் சின்ன பிரதர் அவன் திடீர்னு வெளியே அவரு தம்பி அவனை பாரு என்ன திடீர்னு பேசிக்கிட்டே இருந்தான் வெளியே போயிட்டான் பாருன்னு அவன் வெளியே போனா வேகமா பாக்கெட்ல இருந்து ஒரு ஃப்ரீஞ்ச் எடுத்தான் ட்ரக்ஸ் குத்திட்டு என்ன தம்பி குறைஞ்சிருச்சு கைகால நிசியது சிவரிங் ஆயிடுச்சு அதனாலதான் உங்ககிட்ட பேச முடியாம வெளிய போய் டக்குன்னு கிளியர் பண்ணிட்டு வர எப்படி இருக்கு கொக்கோ கோலாவை வாங்கிக்கிறது அனாசீனத்திற்கு உள்ள போடுறது அதுக்கு ஏறி பொங்கி வந்த உடனே அது ஒரு கிக்கு ஏறும் அதை குடிச்சிட்டு நம்ம பசங்க சுத்துறான் நம்ம பசங்க சுத்துறானு தெரில காலேஜி பசங்க சுத்துறான் இப்படி பல போதைகள் மதுபானம் களியாட்டு வெறி செய்து விக்கிரகாராதனையை நமக்குள்ள அது ஒரு விக்கிரகாராதனை இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது ஏன் பிரச்சனைகள் நம்ம வீட்டு வாசல்ல வந்து தட்டுது அதை சொல்லி நான் முடிக்கிறேன் ஏன் நம்முடைய வீட்டு வாசல்ல வந்து பிரச்சனை யுத்தம் போராட்டம் முந்திலன்ஸ்ல இருந்துச்சு எப்பவும் ஒரு தரம் நம்மளோட போராடும் ஜெபிச்சு உபவாசம் போட்டு அடிச்சிடலாம் ஆனா இப்ப பிரச்சனை வாசல் கதவுல வந்து தட்டுது நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏன் உன் வீட்டு வாசல்ல வந்து தட்டுது ப்ராப்ளம் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரை வந்தது எங்க வந்துச்சு பிரச்சனை மொரட்டாட்டத்துக்கு நீ இடம் கொடுத்தால் பொருளாசைக்கு இடம் கொடுத்தால் அருவறுப்பான பின்மாற்ற தோல்வியான ஜென்மஸ்வாவங்களுக்கு நீ இடம் கொடுத்தால் யுத்தம் எங்க வந்து நிற்கும் வாசல்ல வந்து நிக்கும் இது விலகி ஓடுங்கள் ஒன்னு குரந்தியர் பத்து பதினாலுல சொல்லி இருக்கிறது ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் விலகி ஓடு இந்த சுத்திரிப்பு இந்த பொருளாசை இந்த முரட்டாட்டம் இந்த பழைய ஜென்ம ஸ்வாவம் இந்த நூதன தெய்வம் இவைகளெல்லாம் துரத்திக்கு போட்டு ஓடு விலகி ஓடியே போயிடு சிலுவை பக்கம் போயிடு இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள இந்த விக்கிரகத்தை உடைக்கணும் தானியலின் புஸ்தகத்துல ஒரு சிலை அவனுக்கு தெரிஞ்சது பொன் வெள்ளி வெங்கலம் எறும்பு எறும்பும் களிமண்ணும் ஸ்ட்ராங்கா நிற்குது பிரகாசமா தலை இருக்கு ஆனா கத்திரத நிறுத்த விடல கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லு பொரண்டு வந்து எணிஞ்சது சிலையின் பாதத்தில் மோதி உளுந்து அடிச்சு நொறுக்கி பதறு கொப்பாய் மாற்றி காத்துல பறந்து போக வச்சிட்ட அதுபோல உன் குடும்பத்திலும் ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் இதுவரை நின்ற அந்த விக்கிரம் ஆகிய சிலைக்கு இந்த அறிக்கையோடு உடையணும் அப்படி விரும்புகிறவங்க கண்களை மூடுங்கள் இது எட்டாவது சுத்திருப்பு கூட்டம் எத்தனை பேர் தெரியல பாக்கியவான்கள் இல்லாவிட்ட இந்த கூட்டத்தில் எட்டையும் மேஜ் பண்ற மாதிரி கத்துங்க மன்னிப்பு கேளுங்க அழுங்க ஒரு பத்து நிமிஷம் தர்றேன் நீங்க முழங்கால் போட்டு நல்லா உடைஞ்சு நொறுங்குங்க இந்த பாயிண்ட் மட்டுமல்ல இன்னும் எவ்வளவோ இருக்கு அவைகள் அனைத்தையும் தெய்வ சமூகத்துல நிதானியங்கள் ஆமன் ஹலோ லூயா பைபிள் எல்லாம் மூடி டைரி எல்லாம் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்துல முழங்கால் போட்டு அந்தவரே எனக்குள்ள இவ்வளவு விக்கிரகம் இருக்குது சுவாமி நான் விக்ரகத்தை விட்டுட்டு வந்தவன் ஒரு காலத்தில் அந்த ஆவிகளுடைய தாக்குதல சிக்கி தவித்தவன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன் ஓ இப்பொழுது நான் முரட்டாட்டம் என்னும் விக்கிரகத்துல சிக்கி இருக்கிறேன் பொருளாசை என்னும் விக்கிரகத்துல நான் சிக்கி இருக்கிறேன் ஜென்மஸ்வாபமாகிய பழைய களியாட்டு வெறிகள் மதுபானங்கள் இச்சைகளின்படி நடக்கிற அந்த விக்கிரகாரத்தில் சிக்கி இருக்கிறேன் நூதன தெய்வங்களை தெரிந்து கொண்டு புது புதிய வித்தியாசமான கோணத்துல நான் செயல்பட்டு இப்போ யுத்தம் வாசல் வரை வந்து விட்டது ஒரு பெரிய சிலை போல எனக்கு முன்பாக நிற்கிறது இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அதை உடைச்சு நொறுக்கும் ஆண்டவரே அதை எனக்கு மன்னியும் அதுல எனக்கு விடுதலை தாரும் என்னுடைய முரட்டாட்டங்கள் இந்த கூட்டத்தோடு நீங்கி எனக்கு ஒரு அபிஷேகம் தந்து என்னை நிரப்பி அனுப்போம் எல்லாருங்களை மூடி முழங்கால் போடுவோம் கூப்பிடுங்க உங்களுடைய சத்தம் அவருக்கு கேட்கட்டும் கூப்படுங்கள் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்யட்டும் கூப்பிடுங்கள் அவர் உங்கள் யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வரட்டும் கூப்பிடுங்கள் அவருடைய சகாயம் உங்களுக்கு வந்து கிடைக்கட்டும் உயர்த்துவான் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் பாவமாகிய மரணத்திலிருந்து நம்மை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுவோம் ஊழியர்களுக்கும் அவர்களுடைய அபிஷேகம் வர வேண்டும் எல்லா வாலிப பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பையன்களுக்கும் ஒரு சரியான அபிஷேகம் வர வேண்டும் எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் ஒரு சரியான அபிஷேகம் வர வேண்டும் ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு நல்ல அபிஷேகம் வேண்டும் Hallelujah Hallelujah Amen Amen Amen Vikraga aaradhanaiyathuk eeriyangal velagi oduungal Jeetham Yesuve Haleluya Ennai tharum Yesuve Retti pona nannai Ennai tharum Yesuve வல்லமை இன் தி தாரு இயேசுவே அலவில்லா வல்லமை இன் தி தாரு இயேசுவே அலவில்லா வல்லமை ரெட்டி போத அன்னை இன் தி தாரு இயேசுவே அலவில்லா வல்லமை இன் தி தாரு இயேசுவே அலவில்லா வல்லமை இன் தி தாரு இயேசுவே அலவில்லா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 உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் தேவை உங்களை அநேகர் அந்த ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ்ல இல்ல அதனால தான் இந்த அபிஷேகம் முட்டி மோதுது ஒரு சிலர் நிரம்புறாங்க ஒரு சிலர் அப்படி இழுக்குறாங்க நீங்க ஒரே சிந்தையில இருக்கணும் எல்லாருமே அப்பதான் அபிஷேகம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலை போல இறங்கும் நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் அபிஷேகம் இறங்கிடும் அவர் தம்முடைய குமாரனுக்கு அளவில்லாத அவையை தந்திருந்தார் எலிசா ரெட்டிப்பான அபிஷேகத்தோட ஊழியத்தை தொடங்கினான் எத்தனை பேருக்கு தேவை ரொம்ப அநேகர் என்ன செய்றீங்க நம்ம சற்று களைய கூடாது அப்படியே இருக்கணும் அப்படியே பிள்ளையர் மாதிரி உட்காந்து இடத்த விட்டு அசையக்கூடாது இப்படிலாம் இந்த மார்க்கெட்ல போனா நம்ம பரலவுத்துக்கு போக முடியாது இது வந்து ரிசீவ் அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டிய டைம் நம்மெல்லாம் வானம் பார்த்த பூமிகள் பரத்தில் இருந்து வந்தாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் நீ இப்ப சும்மா சம்பளம் போட்டு உட்கார்ந்து போறது அல்ல இது வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய டைம் இதுதான் வாழ்க்கையை புரட்டுகிறது இந்த சூழ்நிலை தான் உனக்கு ஞானம் அறிவு புத்தி எல்லாம் இந்த அபிஷேகத்தில் வரும் ஆமாம் எனக்குள்ள அப்படியே கிடைத்தது அன்றைக்கு அந்த பரத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு சால்வை இங்க இறங்கி வரட்டுமே ஒவ்வொரு ஊழியர் கையிலும் ஒரு சால்வை கிடைக்கட்டும் ஒவ்வொரு வாலிபர்கள் கையில ஒரு சால்வை கிடைக்கட்டும் ஒவ்வொரு பெற்றோர்கள் கையில் சால்வைகள் கிடைக்கட்டும் நன்மையை இன்றி எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் அநேகருக்கு உடன்படிக்கப்பட்டு திரும்பி வந்திருக்கிறது உன்னால் எப்படி மௌனமாக இருக்க முடியும் உண்மையாய் என் பாவ அறிக்கையை ஏற்றுக்கொண்டு தெய்வம் என்னை மன்னித்து மறுபடியும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நேசித்து எனக்கு ஆரம்ப நாட்களில கொடுத்த கிருபை ஜபம் வல்லமை அபிஷேகம் அதே இறக்கத்தை மறுபடி எனக்கு காண்பித்திருக்கிறார் நான் அதை இந்த நாட்களில உணர்கிறேன் அதை என் சரீரத்தில் அனுபவிக்கிறேன் அப்படி சொல்றவங்க எத்தனை பேரு லூயா ஹலே லூயா ஆமன் அப்படியானால் எப்படி மௌனமாயிருக்க முடியும் உன் ஆத்துமா களி கூறட்டோம் இந்த சுத்திரிப்பு கூட்டங்கள் தொடங்குறதுக்கு முன்பாக நான் எவ்வளவோ தூரத்தில் இருந்தேன் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு ட்ரிப்பு நான் அழும் பொழுது ஒவ்வொரு ட்ரிப்பு நான் கண்ணீர் விடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கத்தர் என்னை இழுத்துக்கொண்டே வந்தார் இழுத்து இழுத்து இழுத்து இந்த கூட்டத்தில் தன்னுடைய மார்போடு என்னை அணைத்து கொண்டார் அமஹன் அமன் எத்தனை பேருக்கு அந்த அறிக்கை இருக்கிறது உண்மையா எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும் ye bala bakra bakha tu na bakha tu na tu ye ne sharmar vile nan saayu nerame ye ne sharmar vile nan saayu nerame ayo nayena madara solley ilade ayo ipme ipme enna madara solley ilade ye ne sharmar vile nan saayu nerame ye ne sharmar vile என்ன மாதிரி சொல்லாது என்னே செல்வாரு நல்லா என்ன ஒரு குழந்தைய போல அண்டிக் கொள்வான் அமன் ஒரு நிமிஷம் ஏன் ஏன் உனக்கு அந்த அறிவை வரமாட்டேகேசுவோடு சேரணுங்கிற சேர்ந்துட்டா எப்படி இருக்கு நீ பிரதிஷ்ட பண்ண உன்னை பலிபடுத்தல வை அமன் இன்றைக்கு கத்தர் உன்னை தன்னோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறார் அது எவ்வளவு ஒரு பெரிய பேரானந்தாம் அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் பெற்ற அநேகர் அந்த அபிஷேகத்தை அப்படியே அவிச்சிருங்க அந்த ஆவிய பரிசுத்தாவிய அவித்து போடாதிருங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு பைபிள் சொல்லியிருக்கு நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு அபிஷேகத்துல நிரம்பாம அடக்கி அடக்கி தான் அது ஒரு வியாதியா உனக்குள்ள வந்து நிக்கிரு அபிஷேகத்துல நிரம்புங்க கத்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உன்னுடைய சுகம் பலன் ஆரோக்கியம் என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என் நேசர் மார்பிலே என்ன என்ப என்ன மாதிரி சொல்லாதே என்ன மாதிரி சொல்லாதே என் நேசர் மார்பிலே என் நேசர் மாரிலே என்ன என்ற என்ன மாதிரி மா சாய் ஆயிரமது சொல்ல இல்லாத சொல்ல இல்லாத என்னை சுமாவில் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததான ஒரு சந்தோஷ சமாதானத்தை கத்தர் உனக்கு தந்திருக்கிறார் என்ன மதுர சொல்லவே என்ன மதுர சொல்ல இசை மாவிலி நசாய் மீருமீ அன்னை என்றேமதரை சொல்லையடி அன்னை என்றேமதரை சொல்லையடி இந்த இசை மாவிலி நசாய் மீருமீ அன்னை என்றேமதரை சொல்லையடி அன்னை என்றேமதரை சொல்லையடி அன்னை Amen. Amen. Amen.